அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு கொஞ்சம் வித்தியாசமான குரலிது. அதாவது நீ அழிந்து போக வேண்டுமென்றால் இந்த காரியங்களை எல்லாம் செய்யலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அழிஞ்சு போகக்கூடாது நீ நல்லா இருக்கணும் எனவே இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு செய்க கடல் வேண்டின் கேளாது செய்கிறா அடல் வேண்டின் அடல் வேண்டின்னா நீ அழிந்து போக வேண்டும் என்று விரும்புவாயே ஆனால் ஆற்றுபவர்கண் இழுக்கு செய்க அழிக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே அழிக்கக்கூடிய ஆற்றல் உடைய பெரியோர்களுக்கு அவர்களுடைய அறிவுரைகளை கேளாது பிழை செய்வாயாக தப்பு செய்யு அர்த்தம் இல்லை செய்யக்கூடாதுங்கிறத இப்படி ஒரு நெகட்டிவ் மெத்தடில் சொல்றார் அதாவது எதிர் முறையில் திருவள்ளுவர் கூடாதுங்கிறத அழுத்தமாக சொல்றதுக்காக இப்படி சொல்றார் எந்த காரணத்தை கொண்டும் நீ பெரியவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அவங்க சொல்றதை கேட்கணும் ஆகவே அவர்களுக்கு நீ மரியாதை செய்யணும் அவர்களை ரொம்ப உயர்வாக நடத்தணும் அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் மதித்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பரம தாத்யம் அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு செய்க அப்படின்னா கெட்டு போகணும்னு நீ நினைச்சியான நம்மளையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி உடையவர்களுக்கு கெடுதல் செஞ்சுடு கெடுதல்ன்னா என்ன மரியாதையை செய்யாமல் விட்டுடு நீ கெட்டு போகணும்னு நினச்சி ஆனால் அவங்க சொல்றதை கேட்காம நீ சௌரியம் போல நடந்துக்கோ அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும் பெரியோர்கள் வெறுக்கும்படியான தீய வழியில் நடக்கிறது தன்னுடைய அறியாமையினால தானே கேட்ட தேடிக்கொள்றதாக ஆயிடும் அதாவது தகுதி வாய்ந்த பெரியவர்கள் வலிமை உடையவர்களை கேட்டு செய்யாத செயல் நம்முடைய அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறத கேட்காம செய்யினர் ஆக பெரியவர்களிடத்துல பிழை செய்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதுதான் குரல் பரிமேரழகர் சொல்றார் தான் கெட்டு போகணும்னு ஒருத்தன் நினைச்சான்னா சாஸ்திரத்தை மீறி தர்மசாஸ்திரத்தை மீறி இஷ்டத்துக்கு நடந்துகிட்டோம் அப்படிங்கிறார் கேளாது செய்தல் அரசன் மந்திரி புரோஹிதர்கள் இவர்களை கேளாமல் செய்கிறது அப்படின்னும் அர்த்தம் செய்து கொள்ளப்படும் அப்படி அரச சபையில் பெரியவர்களை எல்லாம் கேட்காமல் செய்தால் அவங்களை அவமதிக்கிறதுக்கு சமானம் அவர்களை அவமதிக்கிறது ஆயிடும் ஒருத்தர் நல்லா வாழ விரும்பினா பெரியோர் வார்த்தைகளை கேட்கணும் கிட விரும்பினா பெரியவர்கள் வார்த்தைகளை கேட்காமல் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அடல்னு சொன்னால் கொல்றதுன்னு அர்த்தம் ஒப்பட்டு பார்த்தா தெரியும் ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும்ன்னு முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது குரல் துறவ அதிகாரத்தில் சொல்லுகிறது அஞ்சு இந்திரியங்களையும் கொல்ல வேண்டும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் அடல்னா கொலைன்னு அர்த்தம் வலி சக்தின்னு அர்த்தம் போர் அப்படின்னு அர்த்தம் நிகழ்ந்து சொல்லுகிறது அதாவது நினைச்சதை நினைச்சபடியே செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்கள் பெரிய அடல் உடையவர்கள் அவர்கள அப்படி நினைச்சதை நினைச்சபடியே முடிக்கக்கூடிய சக்தி இல்லாதவன் தப்பு செய்யக்கூடாது என்பது கருத்து பதவிகளாம் அடல் வேண்டின் ஒருவன் தன்னை அழித்துக் கொள்ள எண்ணினால் ஆற்றுபவர் கண் எண்ணியதை எண்ணியவாறு செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவரிடம் இழுக்கு தவறை அல்லது குற்றத்தை செய்வான் கடல் வேண்டின் ஒருவன் தான் கெட விரும்பினால் கேளாது நீதிநூல் சொன்னவற்றையும் பெரியோர்களுடைய உபதேசத்தையும் செவிமடுக்காமல் செய்க செயலில் இறங்குவான் ஆக ஒருவன் தன்னை அழித்து கொள்ள எண்ணினால் எண்ணியதை எண்ணியவாறு செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவரிடம் தவறு அல்லது குற்றத்தை செய்வானாக ஒருவன் தான் கெட விரும்பினால் நீதிநூல் உபதேசத்தையும் பெரியோர்களுடைய உபதேசத்தையும் செவிமெடுக்காமல் செயலில் இறங்குவானாக கடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்